வணக்கம் நச்சினையின் நித்தம் ஒருமுத்து என்று மகாத்மா காந்தியடிகள் அவர்கள் எழுதியுள்ள மனப்பூர்வமாக கொள்ளும் புனிதமான ஆசை எதுவும் நிறைவேறி விடுகிறது இந்த விதி உண்மையானது என்பதை என் சொந்த அனுபவத்தில் நான் அடிக்கடி கண்டிருக்கிறேன் ஏழைகளுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதே என் உள்ளத்தின் அத்தியந்த ஆசை அந்த ஆசை என்னை எப்பொழுதும் ஏழைகளின் நடுவில் கொண்டு போய் சேர்த்தது அதனால் அவர்களில் ஒருவனாக என்னை ஆக்கிக் கொள்ளவும் முடிந்தது தென்னாப்பிரிக்காவிலேயே வகுப்பினரும் இந்தியர் காங்கிரசில் அங்கத்தினர்களாக இருந்த போதிலும் பெறாதவர்களான சாதாரண தொழிலாளரும் ஒப்பந்த தொழிலாளரும் அதில் இன்னும் இடம்பெறாமலேயே இருந்து வந்தனர் சந்தா கொடுத்து சேர்ந்து அதன் அங்கத்தினர்கள் ஆகிவிட அவர்களால் இயலாது அவர்களுக்கு சேவை செய்வதன் மூலமே காங்கிரஸ் அவர்களுடைய அன்பை பெற முடியும் அதற்கு நானோ காங்கிரசோ தயாராக இல்லாத தருணத்தில் அதற்கான வாய்ப்பு தானே வந்து சேர்ந்தது நான் வக்கீல் தொழிலை நடத்த ஆரம்பித்து மூன்று நான்கு மாதங்கள் கூட ஆகவில்லை காங்கிரசும் இன்னும் அதன் குழந்தை பருவத்தில்தான் இருந்தது அப்பொழுது ஒரு தமிழர் கந்தை அணிந்து முண்டாசு துணியை கையில் வைத்துக் கொண்டு முன்னம்பற்கள் இரண்டும் உடைந்து போய் ரத்தம் ஒழியும் கோலத்தில் நடுங்கிக் கொண்டும் எல்லா விவரங்களையும் பாலசுந்தரம் டர்பனில் குடியிருப்பவரான ஒரு பிரபலமான ஐரோப்பியரின் கீழ் அவர் ஒப்பந்த தொழிலாளியாக வேலை செய்து வந்தார் அவருடைய எஜமான் அவர் மீது கோபம் கொண்டார் அத்துமீறி போய் பாலசுந்தரத்தை வளமாக அடித்து அவருடைய முன்னம்பற்கள் இரண்டை உடைத்து விட்டார் அவரை ஒரு டாக்டரிடம் அனுப்பினேன் காயங்களின் அத்தாட்சியை பெற்றேன் காயமடைந்தவரை நேரே மாஜிஸ்ட்ரேட்டிடம் அழைத்துச் சென்றேன் அவரிடம் பாலசுந்தரத்தின் பிரமாண வாக்குமூலத்தை சமர்ப்பித்தேன் அதை படித்ததும் எரிச்சலுற்றார் எஜமானுக்கு சம்மன் அனுப்பினார் அந்த யஜமான் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதென்று என் விருப்பம் அவரிடமிருந்து பாலசுந்தரம் விடுதலை பெற வேண்டும் என்றே நான் விரும்பினேன் ஒப்பந்த தொழிலாளரை பற்றிய சட்டங்களை படித்தேன் சாதாரண வேலைக்காரன் ஒருவன் முன்கூட்டி அறிவிக்காமல் வேலையை விட்டு போய்விடுவானா என் யஜமான் அவன் மீது சிவில் கோர்ட்டில் வழக்கு தொடரலாம் ஆனால் ஒப்பந்த தொழிலாளியின் விஷயத்திலோ இம்முறை முற்றிலும் மாறானது இதனாலேயே இந்த ஒப்பந்த முறை அடிமைத்தனத்தை போல் மிக மோசமானது என்று சர் வில்லியம் ஹண்டர் கூறினார் ஒரு அடிமையை போன்றே ஒப்பந்தும் எஜமானனின் சொத்து பாலசுந்தரத்தை விடுவிப்பதற்கு இருந்த வழிகள் இரண்டுதான் ஒப்பந்த தொழிலாளரின் பாதுகாப்பாளரை கொண்டு பாலசுந்தரத்தின் ஒப்பந்தத்தை ரத்து செய்யும்படி செய்யலாம் வேறு ஒரு எஜமானிடம் அவரை மாற்றிவிட செய்யலாம் இல்லையா என் பாலசுந்தரத்தின் அவரை விடுவித்து விடுமாறு செய்யலாம் அந்த எஜமானிடம் சென்று பின்வருமாறு கூறினேன் உங்கள் மீது வழக்கு தொடுத்து நீங்கள் தண்டனை அடைய வேண்டும் என்று நான் விரும்பவில்லை அவரை பலமாக அடித்து விட்டீர்கள் என்பதை நீங்கள் உணர்கிறீர்கள் என்றே நம்புகிறேன் அவருடைய ஒப்பந்தத்தை மற்றொருவருக்கு நீங்கள் மாற்றி விடுவீர்களாயின் நான் திருப்தி அடைவேன் இதற்கு அவர் உடனே சம்மதித்து விட்டார் பிறகு ஒப்பந்த தொழிலாளரின் பாதுகாப்பாளரை போய் பார்த்தேன் புதிய யஜமான் ஒருவரை நான் கண்டுபிடிப்பதாக இருந்தால் அதற்கு சம்மதிப்பதாக அவர் கூறினார் எனவே ஓர் எஜமானனை தேடி புறப்பட்டேன் ஒப்பந்த தொழிலாளியை இந்தியர் யாரும் வேலைக்கு வைத்துக் கொள்ளக் கூடாது ஆகையால் நான் தேடும் எஜமான் வெள்ளைக்காரராகவே இருக்க வேண்டும் அப்பொழுது எனக்கு மிகச்சில ஐரோப்பியர்களையே தெரியும் அவர்களில் ஒருவரை சந்தித்தேன் பாலசுந்தரத்தை வைத்துக் கொள்ள அவர் மிக அன்புடன் ஒப்புக்கொண்டார் அவருடைய அன்பை நன்றி அறிதலோடு ஏற்றுக்கொண்டேன் பாலசுந்தரத்தின் யஜமான் குற்றம் செய்திருப்பதாக மேஜிஸ்ட்ரேட்டிடம் முடிவு கூறினார் ஒப்பந்தத்தை வேறு ஒருவருக்கு மாற்றிவிட அவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார் என்றும் பதிவு செய்தார் பாலசுந்தரத்தின் வழக்கு ஒப்பந்த தொழிலாளர் ஒவ்வொருவருடைய காதுக்கும் எட்டிவிட்டது அவர்கள் என்னை தங்களுடைய நண்பனாக கருதினார்கள் இந்த குறித்து அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தேன் ஒப்பந்த தொழிலாளர்கள் ஓயாமல் என் காரியாலயத்திற்கு வந்த வண்ணம் இருந்தனர் அவர்களுடைய இன்பத் துன்பங்களை அறிந்து அறிந்து கொள்வதற்கு எனக்கு சிறந்த வாய்ப்பு அதனால் ஏற்பட்டது பாலசுந்தரம் வழக்கின் எதிரொலி தொலைதூரத்தில் இருக்கும் சென்னையிலும் கேட்டது அம்மாகாணத்தின் பல பகுதிகளில் இருந்தும் ஒப்பந்த தொழிலாளராக நேற்றாளுக்கு வந்திருந்தவர்கள் தங்கள் சகோதர தொழிலாளர்களின் மூலம் இவ்வழக்கை குறித்து அறியலாயினர் இவ்வழக்கை பொறுத்தவரையில் அதில் அதிக விசேஷமானது எதுவும் இல்லை ஆனால் தங்கள் கட்சியை எடுத்து பேசுவதற்கும் தங்களுக்காக பகிரங்கமாக வேலை செய்வதற்கும் நேற்றாளில் ஒருவர் இருக்கிறார் என்பது ஒப்பந்த தொழிலாளருக்கு ஆனந்தத்தோடு கூடிய அதிசயமாக இருந்ததோடு அதனால் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையும் உண்டாயிற்று முண்டாசு துணியை கையில் வைத்துக் கொண்டு பாலசுந்தரம் என் காரியாலயத்திற்குள் வந்தார் என்று ஆரம்பத்தில் கூறினேன் இதில் நமது மானக்கெட்டை காட்டும் துக்ககரமான அம்சம் ஒன்று இருக்கிறது என் தலைப்பகையை எடுத்துவிடும்படி கூறப்பட்டதை குறித்த சம்பவத்தை முன்பே விவரித்திருக்கிறேன் தலையில் வைத்திருப்பது குள்ளாயாக இருந்தாலும் தலைப்பாகையாக இருந்தாலும் தலையில் சுற்றிய ஒரு துண்டாக இருந்தாலும் ஓர் ஐரோப்பியரை பார்க்கும் ஒவ்வொரு ஒப்பந்த தொழிலாளியும் புதியதாக வந்த ஒவ்வொரு இந்தியரும் அதை தலையிலிருந்து எடுத்தாக வேண்டும் இரண்டு கைகளால் சலாம்போட்டாலும் போதாது இந்த பழக்கம் நிர்பந்தமாக சுமத்தப்பட்டு வந்திருக்கிறது என் விஷயத்திலும் அதே பழக்கத்தை அனுசரிக்க வேண்டும் என்று பாலசுந்தரம் கருதி இருக்கிறார் அதனாலேயே முண்டாசு கையில் எடுத்து வைத்துக் என்னிடம் வந்தார் என் அனுபவத்தில் இவ்விதம் நிகழ்ந்தது இதுவே முதல் தலைமை அவமானத்தினால் என் மனம் குன்றியது தலையில் முண்டாசை கட்டும்படி அவரிடம் கூறினேன் கொஞ்சம் தயங்கிக் கொண்டே அவர் கட்டினார் என்றாலும் அவருக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சியை அவர் முகத்தில் நான் காண முடிந்தது மனிதர்கள் தங்களுடைய சகோதர மனிதர்களை அவமானப்படுத்துவதன் மூலம் தாங்கள் கௌரவிக்கப்படுவதாக எப்படி நினைக்கிறார்கள் என்பது எனக்கு என்றுமே புரியாத மர்மமாகவே இருந்து வருகிறது நன்றி வணக்கம்